ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணு நமஸ்ரீக்கரே நம அது ஷோடசோயாசவிகோ ீ அசு ஜிதிமச்சர் ஸ்ரீகிருத்தையும் அசுரத்தையும் பிரிச்சி எதெல்லாம் தைவம் இதெல்லாம் அசுர குணம்ங்கிறத விபாகம் பண்ணி உபதேசம் பண்ண தொடங்கிருக்கிறார் முதல்ல தெய்வ சம்பத்தா சொல்கிறது குணம் அபயம் பயம்னா நமக்கு தெரியும் அச்சம் இங்கிலீஷில் ஃபியர்னு சொல்கிறோம் ஆனால் ந பயம் அபயம் பயம் இல்லாமல் இருக்கணும் பயத்தில் சாமான்ய பயம் விசேஷ பயம்னு ரெண்டு இருக்கு அதாவது நமக்கு சுபாவே புலியை பார்த்தாலோ சிங்கத்தை பார்த்தாலோ நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நாம் உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவோம் உண்மையிலே உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்பை தான் காப்பாற்றிக்கணும் மனசை காப்பாற்றிக்கணும் உயிரை நித்தியமாக எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த உடம்பில் நம்ம வாழ்கிறதுனால நமக்கு சுபாவமாகவே இந்த இன்ஸ்டிங்காகவே நமக்கு புலி சிங்கம் யானை கரடி பாம்பு இதெல்லாம் பார்த்தா பயப்படுறோம் அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னு இங்கே சொல்லலை அந்த பயம் எல்லாருக்கும் சாமான்யமாக இருக்கக்கூடிய பயம் ஆனால் நல்ல காரியம் பண்ணுறத்துக்கு சில பேர் பயப்படுகிறார்கள் உலகத்தில் அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு பயப்படுறது அதாவது நமக்கு ஏதாவது தோஷம் வந்துடுமோ அந்த மாதிரி பயம் அது ஜென்வின் பயம் அது இருக்கணும் தீவினை அச்சம்னே திருவள்ளுவர் சொல்கிறார் பாபம் பண்ணுறதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறது அது நியாயமான பயம் ஆனால் புண்ணியம் பண்ணுறதுக்கே பயப்படுறதுங்கிறது தேவையில்லை இப்போ சமூகத்தில் பார்க்குறோம் நல்ல காரியம் பண்ணணும்னு நமக்கு தோணினா கூட சொசைட்டி என்ன நினைக்குமோன்னு சொல்லிட்டு பியர் ப்ரெஷர்னால தைரியமாக புண்ணிய காரியத்தை தர்ம காரியத்தை பண்ணுறதில்ல அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் எந்த சொசைட்டி நம்ம கூட வந்ததில்லை சொசைட்டி நம்ம கூட பரப்போகிறதில்ல அவங்க கூடவே நம்ம பிறக்கவும் இல்லை பிரிஞ்சும் போப்பறதில்லை இடையில்தான் நமக்கு இந்த சமூகத்தோடு சேர்ந்துருக்கிற வாழ்க்கை ஆக ஜீவன் வந்து இந்த மனுஷரீரத்தில் இருக்கிற போதே உய்வு பெறணும்னு சொன்னால் வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை தர்ம விஷயங்களை கடைப்பிடிக்கிறதில் பயப்படக்கூடாது அதை சரியாக பண்ணலைன்னா நமக்கு அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது பகவான் நம்மளை கருணாமூர்த்தி அபயஹஸ்தத்தத்தோடு எப்பவும் நம்மளை காப்பாற்றுகிறார் அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் பயம் இல்லாமல் இருக்கணும் வேதத்தில் சொல்லியிருக்கு பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற பேதத்தை ரொம்ப பலமாக இருந்தால் அதுவே பயம்னு சொல்லியிருக்கு உதரமந்தரம் கொருத்தே அத தசிய பயம் பவத்தி அப்படின்னு தைத்திர உபநிஷத்தில் பார்க்குறோம் ஆக இந்த டோட்டாலிட்டியை உபாசனை பண்ணுறவனுக்கு நபிபேதி கதாச்சநேத்தி அவன் ஒரு பயப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கு தத்துவங்களை பிரம்ம தத்துவத்தை நன்றாக தெரிஞ்சுக்கிறவன் நபிபேத்தி குதஷ நேத்தி எதுகிட்ட இருந்தும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகவே இந்த சாமானிய பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அது அதில் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அதில் நம்ம வில்பவர் அதில் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அதர்மம் பண்ணுறதுல பயப்படணுங்கிறதும் நியாயம்தான் அது ஒரு இயற்கை சில பேருக்கு அதர்மம் பண்ணுறதுல பயம் கிடையாது தைரியமாக பண்ணுறான் அதர்மம் நா தர்மம் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்களாக நம்மளை வந்து சாமி யாருன்னு சொல்லிவிடுவானோ கீதை படித்தா நம்மளை மட்டமாக நினப்பானோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இந்த பொருளியல் வாழ்க்கையில் உழல்றதை விட அருளியல் வாழ்க்கையில் உய்வு பெறணும் இந்த உடம்புலேருந்து உயிர் கிளம்புற போது நல்ல சம்ஸ்காரங்களோட புண்ணியத்தோட கிளம்பணுன்னு தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆகவே அந்த விஷயத்தில் நமக்கு அச்சமின்மை தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுலையும் இந்த ஜீவாத்மாவுக்கு நன்மையை தேடிக் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்துலேயே நமக்கு பயம் இல்லாமல் இருக்கிற குணத்தை தான் பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார் இது ஒரு தெய்வீக குணம் தைரியமாக ஈஸ்வர பக்தி பண்ணுறது தைரியமாக சாஸ்திரத்தை படிக்கிறது தைரியமாக சாஸ்திரத்தை தர்மானுஷ்டானங்களை பண்ணுறது சொசைட்டிக்காக நம்ம வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணுங்கிற எண்ணத்தோடு பயம் இல்லாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கணுங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அபயம்ங்கிற ஒரு தெய்வீக குணத்தை நாம் மனசில் நிறைய பதிய வச்சுக்கணும் இது மாதிரி இன்னும் பகவான் குணங்கள்லாம் சொல்லியிருக்கார் சத்வசம் சுத்தி ஞான யோக வியவஸ்தி தானம் தமஹா யஜ்யா சுவாத்தியா தபா ஆர்ஜவம்னு ஒன்போது குணம் இந்த ஒரே ஸ்லோகத்திலே இருக்கு இதனுடைய அர்த்தத்தை மேலும் தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோக வியவஸ்தி தானம் தமச்ச யஜ